نحمنه و نستعينه و نستحره و نبينه و نتوفر عليه و نعود لله من شروع أنفسنا و من سيئات أعمالنا من يهدي الله فلا نظل له ومن يظلم فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا و نبينا و مولانا محمد عبده و رسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسرادا منيرا صلى الله تعالى عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يقلب الله الليل والنهار ان في ذلك لعبره لاولي الارصا مولانا நெல்லே இஸ்லாமிய புத்தாண்டனுடைய ஆரம்ப மாதம் வஹரம் மாதத்தினுடைய துவக்க நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பதாம் ஆண்டுடைய ஆரம்பம் வருடங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம் என்ன நம்முடைய கடந்த காலம் நம்முடைய நிகழ்காலம் இரண்டில் எது சிறப்பாக இருக்கிறது என்பதை யோசிக்க வேண்டிய தருணம் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் இது ஒரு ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சில கிதாபுகளில் இப்படியும் எழுதியிருக்கிறார்கள் ஒரு பெரிய அறிஞர் ஒருவர் தம்முடைய கனவிலேல்ல அவர்களை கண்டபோது யரசூரல்லா எனக்கு ஒரு அறிவுரை செய்யுங்கள் என்று அந்த அறிஞர் பெருமானார் சலுல்லா அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் அந்த அறிஞருக்கு சொன்னதாகவும் இது அறிவிக்கப்படுது அந்த விஷயம் என்ன யாருடைய இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட சிறப்பாக இருக்கிறதோ அவன் உண்மையிலுமே வெற்றியடைந்தவன் அவன் லாபகரமானவன் நேற்றை விட இன்றையனுடைய தினம் சிறந்ததாக இருக்கிறது அமல்கள் என்னுடைய இன்றைய தினம் சிறப்பாக இருந்தால் அவன் உண்மையிலுமே லாபகரமான வியாபாரி யாருடைய இன்றைய தினமும் நேற்றைய தினமும் சமமாக இருக்கிறதோ எந்த முன்னேற்றமும் இல்லை நேத்தென்ன அமல் செஞ்சாரோ அதான் இன்னைக்கும் வேற எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை இவனைப் பற்றி சொன்னார்கள் பகுவ மூனொன் இவன் ஏமாலி நேற்று இன்னைக்கும் சமமாக தான் இருக்குது எந்த அமலுடைய வித்தியாசமும் நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் மோசம் நேற்று செஞ்ச அமல் கூட இன்னைக்கு இல்ல இன்னைக்கு பாவ அதிகமா போச்சு நேற்றாவது ஒரு ஜிது ஓதுனார் இன்னைக்கு அரை ஜிது ஆகி போச்சு காஜிது ஆகி போச்சு அறவே இல்லாம ஆகி யாருடைய இன்றைய தினம் நேற்றைய தினத்தை விட மோசமோ அவன் சாபத்திற்குரியவன் இது நம்முடைய முன்னோர்கள் சொன்னதாகவும் ஒரு அறிஞருக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் வருகிறது அப்படியானால் இத்தனை ஆண்டு காலங்களுடைய இந்த சமுதாயம் இரண்டு வகையில சிந்திக்க வேண்டும் முஸ்லிம் சமூகம் ஒரு சமூகமாக எந்த அந்தஸ்தில் ஒரு காலத்தில் இருந்தார்கள் முஸ்லிம் சமுதாயத்திலுள்ள ஒவ்வொரு நபரும் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க பகலிலும் நீ அமல் செய்து கொள் இரவும் பகலும் உனக்குள் வேலை செய்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் நாம எப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்க வருஷத்துக்கு முன்னால உங்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது இருபது வருஷத்துக்கு முன்னாள் இப்போது இல்லை இன்னொரு பத்து இருபது வருஷத்துக்கு பிறகு எப்படி இருப்போனோ தெரியாது இதான் மனித வாழ்க்கை இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உமரதியானவர்கள் மக்களுக்கு சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் அருமையானவர்கள் பெருமனார் செல்வாமி எப்படி விட்டு சென்றார்கள் அவர்கள் இறுதி நான் உங்களை தெளிவான ஒரு பாதையிலே நான் விட்டு சென்றிருக்கிறேன் உம்மத்து கொழம்புவதற்கு எதுவும் இல்லை மிக தெளிவான பாதையிலே தான் உங்களை விட்டு சென்றிருக்கிறேன் அதனுடைய இரவும் பகலை போன்று வெளிச்சமானது என்னுடைய இந்த தெரிவான பாதையிலிருந்து யாருக்கு அல்லாஹ் அறிவை நாடிவிட்டானோ அவன் தான் விலகி செல்வான் என்று சொன்னார்கள் அந்த வகையில இஸ்லாமிய புத்தாண்டில் இருக்கக்கூடிய நான் நம்முடைய கடந்த காலத்தை எண்ணி பார்க்க வேண்டும் பெருமனார் செல்லிசன் அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினாங்க சில சகாபாப்புடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் எப்படிப்பட்ட மனிதர்களை உருவாக்கினார்கள் அந்த குணங்கள் இன்றைய நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் நமக்கு முன்னோடிகள் சகாபாக்கள் அவங்க தான் நமக்கு எல்லா வகையிலும் முன்னோடி எப்படிப்பட்ட அந்த மனிதர்கள் அல்லாஹுடைய என்று பார்க்கிறோம் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிற போது அவர்களிடமிருந்து செல்வம் நாற்பதாயிரம் வெள்ளிக்காசுகள் நாற்பதாயிரம் கிரகங்கள் இஸ்லாத்திற்கு வருகிற போது அந்த நாற்பதாயிரம் கிரகத்தையும் எதற்கு செலவு செய்தார்கள் தினமும் ஒரு அடிமையை வாங்கி விடுதலை செய்வார்கள் மக்கள் அமைச்சிரிக்கு எங்கள் கொடுமைப்படுத்துகிற அடிமைகளை எல்லாம் வாங்கி வாங்கி விடுதலை செய்வது அப்படி செய்து கொண்டிருக்கிற போதுதான் அதில் பிலால் அவர்கள் ஏறத்தால அவர்களை ஒரு கற்களுடைய கொவியலில் வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க சுத்தி மேல கல்லுதான் ஒரு பாறாங்கல்ல வைக்கல கல்லை போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க விழால் ரதில் தான் அவர்கள் அவ்வளவு கொடுமை அதை கேள்விப்பட்டுதான் அவ்வளவுக்கு ஓடி போனாங்க தயவு செய்வது இவரை எனக்கு வித்துருங்க அஞ்சு ஊக்கியா கொடுக்கணும்னு சொன்னாங்க அஞ்சு ஊக்கியாங்கிறது அந்த காலத்தினுடைய தங்க வெள்ளி நாணயங்களுடைய அவர்கள் சொன்ன பாஷையில நான் சொல்றேன் இவன் இந்த விழாங்கிற அடிமை இருக்கிறானே இவனை நீ ஒரு ஊக்கியா கொடுத்தா கூட நாங்க தந்துருவோம் இவனுக்கு அஞ்சு ஊக்கியா எங்க மதிப்பு ஒரு ஊக்கியா கேட்டா கூட கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்ன போது அபுபொக்கர் என்ன சொன்னார்கள் தெரியுமா நீங்கள் இவருக்கு ஐம்பது ஓகே நான் விடுதலை செய்வேன் ஐம்பது செய்வேன் அவருடையது பாருங்கள் நம்ம செல்வங்கள் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது இது மாதிரி ஒரு நல்ல காலியத்திற்கு நம்ம செலவு செஞ்சிருக்கிறோமா அங்கே ஒரு அடிமை விடுதலை செய்வதற்கு அபுபக்கர் ஓடோடி வருகிறார் பெருமான் செல்லிசன் அவர்கள் அப்படி உருவாக்கினார்கள் தகுப்போருக்காக எல்லையும் விட்டு விட்டு வந்தார்கள் என்ன விட்டு வந்திருக்கிறீர் அவ கை துல்லாக வர சூழ அல்லாவும் அல்லாவுடைய தூதரையும் விட்டு விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் இந்த அபுபக்கருடைய குணம் நம்மிடத்தில் இந்த இருக்கிறதா என்பி பார்க்க வேண்டும் பெருமனார் அவர்கள் உமர் உமர் எப்படிப்பட்ட சஹாதி அவர் இஸ்லாத்திற்கு வந்த நேரத்தில் ஜபீர் அலி வந்து பெருமனாருடன் சொன்னார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றது முதல் நாங்கள் கண்ணியமாக இருந்தோம் என்று இவன் மசூது சொல்லுவாங்க அந்த உமர் எப்படி உருவாக்கி அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலகட்டத்தில் ஹலீஃபாவாக இருக்கிற போது அவங்க ஜும்மாவுக்கு உடுத்தி வருகிற அந்த ஆடை அதிலே பனிரெண்டு ஒட்டு துணிகள் இருந்தது பனிரெண்டு எளிமையும் தேர்வு செய்யல எப்படிப்பட்ட பணி உமரதான் அவங்கள்ட்ட இருந்தது ஒரு நாள் ஜும்மாவுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் உமரதிதான் அவர்கள் மசித் நபுக்கு பக்கத்தில் பெருமானா பெரிய தந்தை அதில் அப்பாஸ் உடைய வீடு அப்பாஸ்லாமின் வீட்டில் மொட்ட மாடியில் அடுத்த அப்பாசுக்காக ரெண்டு கோழிகள் அறுக்கப்படுது ஜிம்மா நாலு நாளே அன்னைக்கு கறி இருக்கணும் அன்னைக்கு இருந்து நம்ம சமூகத்துல இருந்து வருகிற புழக்கம் ஜிம்மா அன்னைக்கு நம்ம எதையும் சாப்பிட மாட்டோமே ரெண்டு கோழி அவர்களுக்காக அறுக்கப்படுது உமர் வர்ற நேரத்துல அப்பாஸ்ல வீட்டினுடைய அந்த மொட்டை மாடியிலிருந்து அந்த இரத்தத்தோடு கலந்த தண்ணீர் அவனுடைய ஆடையில போட்டது உமரமானவர்கள் கோபத்துல அந்த தண்ணீர் வலிந்த குழாயை எடுக்கும் அப்படின்னு எடுத்து போட்டுருங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லிட்டு போயிட்டாங்க உமர் வந்து மஸிதுல வந்து மெம்பர்ல நிற்கும் போது அப்பாசனாய் சொன்னீங்களோ அதுதான் அவர்கள் பெருமானார் செல்ல வைத்தது அதத்தான் நீங்க தூக்கி போட்டீங்கன்னு சொல்லி உமர்தான் அவர்கள் எவ்வளவு அடக்கம் பணிவு மார்க்கம் அல்லா அல்லாவுடைய ரசூல் அப்படின்னு சொல்லிட்டா போதும் அப்படியே சரண் அடைஞ்சிருவாங்க உமர்தான் என்ன சொன்னார்கள் அப்பாசனத்தில அதெல்லாம் இது சத்தியமாக சொல்கிறேன் இந்த உமருடைய முதுகின் மீது ஏறி அதே இடத்தில் அதை நீங்கள் என்னுடைய முதுகுளை முடிந்த பிறகு உமர் நேராக கருத்து அப்பாக்கு வீட்டுக்கு வந்து குனிந்து நின்றார்கள் அவருடைய முதுகின் மீது ஏறி அந்த பைப்பு அதே இடத்துல புழாய வச்சாங்க இந்த ஒரு அடக்கத்தையும் பணிவையும் அவர்கள் தம்முடைய சோழர்களுக்கு உருவாக்கினாங்க நாம ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்கணும் இத்தகைய ஒரு அடக்கம் இந்த பணிவு நம்மிடத்துல இருக்கிறதா என்று அவ்வாஹன்னு சொல்றோம் அவர் இஸ்லாத்திற்கு வந்த நேரத்துல ஏன்னா எதுக்காக இதை சொல்றோம்னா இன்னைக்கு நாம பழத்தை மறக்கிறதே இல்லை அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்றுதான் நம்ம பழகி வச்சிருக்கிறோம் அபூஜகளுடைய மகான் இஸ்லாத்திற்கு வந்த நேரத்தில் அவரை எல்லாருக்கும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க பூஜைகளை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அவருக்கு அவரை சங்கடப்படுத்தாதீங்க பெருமானாருடைய அந்த அவர் கொடுத்த அந்த கண்ணியம் இக்கிரி எப்படி மாத்தி இருந்துச்சு அவர் எவ்வளவு அழகான முஸ்லிம் பின்னால அவர் எப்போது குரானை எடுத்தாலும் அந்த குரானை முச்சமித்துக் கொண்டே சொல்வார் கிசாபு ரப்பி என் மகன் அபூஜரு மகன் இந்த தாக்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த உயர்ந்தார் அருமையானவர்களை இப்படி இன்றைக்கு நாம் இருக்கிறோமா என்று எண்ணி பார்க்கணும் சமூகத்தினுடைய எத்தனை தேவைகள் இருக்கிறது அந்த தேவைகளுக்காக நம்முடைய செல்வந்தர்கள் பணத்தை கொடுக்கிறாங்களா சமுதாயத்தினுடைய தேவைகளுக்கும் சமுதாயத்தினுடைய பணிகளுக்கும் கொடுக்கிறோமா இல்ல நாம எவ்வளவு ஒவ்வொரு காரியத்திற்கும் பெருமாநாளுடைய சஹாபிகள் அன்சாரிகளுடைய தலைவர் சாத் மகன் செலவாலிசன் அவர்கள் ஒரு முன்னூறு பேரு கொண்ட ஒரு சிறிய சஹாபாக்களுடைய ஒரு படைய ஒரு பகுதிக்கு அனுப்புறாங்க அதனுடைய தலைவராக அபுல் உபய்தா என்ற ஒரு சகாவியை நியமிக்கிறான் நீங்க இதற்கு அமீர் அப்போங்கன்னு சொல்லி அந்த முன்னூறு பேர் கொண்ட அந்த குடுவுல யாரும் இருக்கிறாங்க உமர்தாலும் இருக்கிறாங்க அமீர் வந்து அவ்வளோ வைதா அவங்க போய் கொண்டிருக்கிறாங்க வழியில ஒரு இடத்துல அவர்களுக்கு சரியான உணவு தட்டுப்பாடு சாப்பாடு எதுவுமே இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க பாக்குறாங்க யார்கிட்டையும் ஒண்ணுமே இல்லை சாப்பிட்றதுக்கு இந்த சைஸ்ங்கிற சகாவி ஒரு வாலிபர் அவர் என்ன பண்றது கண்டிப்பாக பசிப்பட்டாங்க அந்த ஊர்ல இருக்கக்கூடியவர்கள்ட்ட போய் சொல்றாரு என்னிடமிருந்து பெருசம்பழங்களை யாராவது வாங்கத் தயாரா கேட்கிறார் அதுக்கு பதிலாக ஒட்டகம் கொடுங்க அந்த காலத்துல பண்டமாற்று வணிகம் பொருளுக்கு பொருள் என்ல இருந்து யாராவது பேரிச்சம்பளம் வாங்குறீங்களா அதுக்கு பதிலாக ஒட்டகம் கொடுங்க சொன்னா ஒட்டகத்தை பெருச்சம்பழம் மதியநாள வந்து வாங்கிக்கணும் இப்ப என் கையில பேரிச்சம்பழம் கிடையாது மதியனால வந்து வாங்கிக்கிங்க இப்போ ஒட்டகம் கொடுங்க போய் கேட்கிறார் கடைசி சில ஒரே ஒரு கபிலாவை சார்ந்த ஜுஹானி என்கிற ஒரு கபீலா அதை சார்ந்த ஒரு மனிதர் வர்றாரு நான் உங்களுக்கு ஒட்டகம் விற்கிறேன் விலை பேசப்படுது ஒரு ஒட்டகத்துக்கு ரெண்டு வசம் வசப்புன்னு சொன்னா அந்த காலத்தினுடைய ஒரு நூத்தி மரக்கால் கொண்ட ஒரு அளவு ஒரு ஒட்டகத்துக்கு ரெண்டு வசப்புன்னு பேசப்படுது அஞ்சு ஒட்டகத்தை வாங்கிடுறாங்க யார் கைசுபனும் உபாத கைசுபனும் சாது சாதுடைய அந்த மகன் உபா கை சவங்க அஞ்சு ஒட்டகம் வாங்கிடுறாங்க விலையெல்லாம் பேசப்படுது இதற்கு சாட்சி வேண்டுமேன்னு கேட்கிறார் அந்த கிராமப்புற ஏதாவது ஒரு சாட்சியை கொண்டு வாங்க கை சவங்க வந்து அழைக்கிறாங்க வாங்க எனக்கு சாட்சியாங்கன்னு சொல்லி உமர் சொல்றாங்க எப்பா உனக்குன்னு எந்த செல்வமும் இல்ல உனக்குன்னு எந்த காசும் இல்ல நீ எப்படி இந்த வியாபாரத்தை நீ செய்யலாம் மதிநாள் இருக்கிறதெல்லாம் உன் தந்தைக்கு சொந்தமானது இந்த இடத்துல இன்னொன்னே கவனிக்கணும் தந்தை உயிரோடு இருக்கிற வரை தந்தை சொத்துகள் எல்லாமே தந்தைக்கு மகனுக்கு கிடையாது அவர் இறந்த பிறகுதான் மகனுக்கு இன்னைக்கு ரொம்ப பேர் என்ன செய்யறாங்கன்னா ஹயாத்தா இருக்கிற காலத்திலேயே தந்தை மீது கோவப்படக்கூடிய ஆளுகு நிறைய பேர் இருக்கிறான் எந்த சொத்தையும் என் பேர் எழுந்திருக்க எந்த பணத்தையும் எனக்கு தரமாட்டிருக்கிறாரு இப்படி புகார சொல்ல முடியுமான் முடியாது அவர் சம்பாதித்தது அவருடைய காலம் உள்ளவரை அவருக்கு தான் அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தான் இந்த மகன ஏழன் கூட சொல்லலாம் அக்கா பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம் அவர் கொடுத்தாதான் இவருக்கு பணமே தவறு அவருடைய ஹயாத்து உள்ளவரை அவருக்கு உமர்லான் என்ன சொல்றாங்க இந்த கைசுங்கரை சகாம்பிட்டு உமக்குன்னு எதுவுமே கிடையாது மதீனாவில் இருக்கிற எல்லா சொத்துகளும் உன் தந்தைக்கு சொந்தமானது அப்படி இருக்க இந்த வியாபாரத்தை எப்படி பாசிக்கலாம் நான் இதுக்கு சாட்சியா இருக்க முடியாதுட்டான் அப்புறம் அந்த கிராமப்புறம் ஆரம்பிச்சு சொன்னாரு சரி பரவாயில்லை யாரும் சாட்சியா அறுக்க வேண்டாம் நான் இந்த அஞ்சு ஒட்டகத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் மதியனால வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னான் அஞ்சு ஒட்டகங்களை வாங்கி முதல் ஒரு ஒட்டகத்தை அரிசி எல்லாருக்கும் விருது செய்யப்பட்டது இரண்டாவது நாளும் விருது அளிக்கப்பட்டது மூணாவது நாளும் விருந்தளிச்சாங்க நாலாவது நாள் ஒட்ட அந்த குழுவினருடைய அமீராக இருந்தா அபூ ஒட்டகம் அறுக்க கூடாது வந்து நீங்க கடனுக்கு இந்த ஒட்டகங்களை வாங்கிருக்கீங்க மதியனால உங்களுக்கு எந்த சொத்தும் கிடையாது உங்க தந்தைக்குதான் இருக்குது அது உங்க சொத்து அல்ல அதனால நாலாவது நாள் இந்த ஒட்டகத்தை அறுப்பதற்கு அந்த படையினுடைய தரபதி தடை போட்டுட்டான் சரி என்ன நடந்தது அதற்கு பிறகு மதியனா வந்துட்டாங்க மதியனா வந்த பிறகு ஒரு பெரிய மனிதர் மகன் கேட்கறாங்க நடந்தது ஒண்ணுமே சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லை நான் என்ன பண்ண மதினால வந்து பேரிசி மலம் தர்றேன் எனக்கு ஒரு அஞ்சு ஒட்டகத்தை கொடுங்கன்னு ஒரு ஆழ்த்த நான் வணிகம் எல்லாரும் சொன்னாங்க உனக்கு எந்த சொத்து இல்லையப்பா உனக்கு பொருள் இல்லையே உன் தந்தைக்கு தானே இருக்குதுன்னு சொன்னாங்க நான் சொன்ன என் தந்தை இல்லாத மக்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் தூரத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார் இந்த மகனுக்கா உதவி செய்ய மாட்டாரு நீங்க உதவி செய்யுங்கிற நம்பிக்கையில அஞ்சு ஒட்டகத்தான் வாங்கிட்டேன் உடனே சாதி சொன்னாங்க நீ செய்தது சரியான செயல் தன்னுடைய மகனுக்கு நாலு தோட்டங்களை எழுதி வச்சுட்ட மகனுக்கு நாலு தோட்டங்களை எழுதி வச்ச இத கேள்விப்பட்ட தந்தை மகனுக்கு மத்தியிலே நடந்த இந்த விஷயங்களை கேள்விப்பட்ட பெருமானால் சொன்னார்கள் இதுதான் கொடைவெல்ல வீடுன்னு சொன்னார் ஆஹா அன்றைக்கு எப்படிப்பட்ட வியாபாரங்கள் சமூகம் பசியோட இருக்குது உடனே ஒரு வியாபாரம் பண்றாரு உடனே ஒரு வணிகம் செய்யறாரு ஆனா இன்னைக்கு நம்முடைய செல்வங்கள் நாளுக்கு நாள் எதுல போகுது பேசி முடிக்கிறது அதுக்கு நூறு தட்டு இரநூறு தட்டு லாரியில போய் இறக்குறதுல அதுல ஒரு சவாவும் இல்லாத ஒரு புண்ணியமும் இல்லாத சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்குமாக தான் நம்முடைய அத்தனை பைசாவும் போய்கொண்டிருக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லுகிற போது விமர்சனங்கள் குறைகள் என்று பார்க்கிறோம் இந்த செல்வங்கள் நீக்குவதற்கு உண்மை கஷ்டங்களை நீக்குவதற்கு உண்மை கல்விக்கு பயன்படணும் சில ஊர்கள்ல சில நல்ல காரியங்கள் நடப்பதையும் நம்ம பார்க்க முடியுது சமீபத்துல ஒரு ஊர் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னால முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு ஊருக்கு செல்ல வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது அங்க ஒரு தனவந்தரை பத்தி சொன்னாங்க அவருடைய விசாலமான உள்ளத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டோம் ஒரு பெரிய இடத்துல ஒரு கல்யாண மண்டபம் கட்டி வச்சிருக்கிறாரு ஒரு பெரிய மீட்டிங் ஹாலும் கட்டி இருக்கிறாரு ஒரு பெரிய லைப்ரரி அதுல அரபி நூல்களும் இருக்குது உலமாக்கலுக்கு தமிழ் புத்தகங்களும் இருக்குது ஆங்கில புத்தகங்கள் பொது அறிவுள்ள புத்தகங்கள் அந்த ஒரு ஐந்து நிமிடங்கள் அந்த நூலகத்திற்குள் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது ஏன்னா அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறதுனால அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது நாம் இவ்வளவு தனவந்தர்கள் வாழுகிற ஊர ஊர்ல இப்படி ஒரு லைப்ரரி இல்லையே என்கிற ஒரு பெரிய இயக்க நம்ம பெரிய நிறைய பத்தி சொன்னாங்க பள்ளிவாசல் கட்டுறாரு அதுக்கு இடம் பற்றாக்குறை என்ற போது அவர் வாடகைக்கு விட்டு இருக்கிற அந்த வீடுகளையும் இடிச்சுட்டார் இடிச்சு அதுல பரவாயில்ல பள்ளிவாசல் கட்டுங்க இப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க ஒரு காலத்துல இத்தகைய மக்கள் அதிகமா இருந்தாங்க இன்றைக்கு அவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிடுச்சு நம்ம ஊர்ல எவ்வளவு தனவந்தர்கள் செலவந்தர்கள் நாம இருக்கிறோம் இந்த நம்ம காசு செலவு பண்றோம் நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன் நான் திருமணம் விருந்துகளை ஹராம் என்று நான் சொல்ல வரல நான் அதே நேரத்தில் அந்த விருந்த ஒரு கட்டுக்கோப்புல கொண்டு வரலாமா இல்லையா நம்ம வைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டினுடைய அந்த தரங்கள் இவ்வளவு தரமான விதவிதமான இந்த சாப்பாடு போடணுங்கிற என்ன அவசியம் இருக்கிறது அதை சமுதாயத்தினுடைய எவ்வளவு பணிகளுக்கும் செலவு செய்யலாம் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல அந்த சாப்பாடுகள் மிச்சமாகி வீணாக கூடிய நிகழ்ச்சியும் நடக்குது எவ்வளவு இறைச்சி எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினது எவ்வளவு பேருடைய முயற்சி கால விரயம் அவ்வளவு சேர்ந்து வீணாகி சாப்பிட வரக்கூடியவர்கள் வரலன்னு சொன்னா எல்லாமா சார்ந்து வீணா போகும் செய்யுது இப்ப இதுல என்ன நம்ம சந்தோஷத்தை காண முடியும் ஆனா அந்த சந்தோஷத்தை ஒரு அழகான பள்ளியை கட்டலாம் சமூகத்திற்கு தேவையான ஒரு கல்வி கூடத்தை உருவாக்கலாம் ஒரு கல்வி கூடத்திற்கு உதவி செய்யலாம் இந்த எண்ணங்கள் நமக்கு இன்னும் அந்த கல்வி வரல எப்படிப்பட்ட மக்களாக பெருமனார் சலகம் அவர்களால் உருவாக்கப்பட்டிருந்தாங்கன்னு எண்ணி பார்க்கணும் அருமையானவர்களே இதுவெல்லாம் புத்தாண்டு சிந்தனையாக நான் சொல்வோது எப்படி நம்முடைய கடந்த கால முஸ்லிம்கள் அவளுடைய உள்ள எவ்வளவு பறந்து விரிந்த உள்ளமாக இருந்தது எவ்வளவு விரிந்த கண்ணோட்டத்துல யோசிச்சு பார்த்தாங்க எல்லா மக்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசைப்பட்டான் விட்டுக் கொடுக்கிற குணம் முதல்ல தனக்கு அப்புறம் மற்றவருக்கு என்றல்ல முதலில் மற்றவருக்கு அப்புறம் தனக்கு என்றுதான் செல்வசனம் விட்டு கொடுத்தா கற்றுக் கொடுத்தாங்க பெருமானாருடைய தோழர்கள் மஸ்ஜி நபமியில இன்றைக்கும் ஒரு சின்ன இருக்கிறது அதுதான் பெருமானாருடைய முதல் பள்ளிக்கூட மதரசா மஸ்ஜி நபவியினுடைய முதல் மதரசா அது அந்த மதுரை சாததான் நிறைய மாணவர்கள் கட்டுறாங்க அதுல ஒரு முக்கியமான மாணவர் அபுஹொரைரா அபுஹொரை ரவி இல்லாதவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க வயிறு நேரம்னா போதும் அப்படிங்குற நிலைமையில நான் மசூத் நம்ப படிச்சுட்டு இருந்தேன் என்னைக்காவது ஏதாவது கிடைக்கும் சில நேரங்கள்ல கடுமையான பசியா இருக்கும் கடுமையான பசி சாப்பிட ஒண்ணுமே இருக்காது பெருமானது கொண்டு வந்து கொடுத்தா தான் கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்துல அபுஹொரைரா சொல்லுவாங்க நான் என்ன செய்வேன்னு சொன்னா பள்ளில நின்னுகிட்டு போற வர்றவங்கள்ட்ட ஏதாவது ஒரு மார்க்க சட்டம் கேட்பேன் ஆனா நோக்கம் மார்க்க சட்டம் கேட்கறது இல்ல அவங்களே சொல்றாங்க அப்படி கேட்கிற அந்த சாப்பிடையாவது யாராவது சாப்பிட கூட்டு போன போக மாட்டாங்களான்னு சொல்லி அவ்வளவு பசி சொல்றாங்க ஒரு நாள் அபூஹு மசித்து நப கடுமையான பசி எனக்கு பெருமானாருடைய மெம்பருக்கு அருகில் நின்று கொண்டேன் அந்த வழியா போகக்கூடியவங்கள்ட்ட சில சந்தேகங்களை கேட்கற மாதிரி கேட்கறேன் மார்க்க விளக்கம் கேட்கிற மாதிரி நோக்கம் என்ன யாராவது விருந்துக்கு அழைத்து செல்ல மாட்டாருங்களா என்று இதை யார் பார்த்துக்கொண்டே இருக்கிறாங்க பெருமனார் செல்லமாரிசன் அவர்கள் அபுஹொரை முகத்துல பசு எவ்வளவு அதிகமா இருக்குதுங்கிறது தெரிஞ்சுடுச்சி உடனே சொல்லாங்க அபு ஹொரெலா கூப்பிடுறாங்க என்ன யார சொல்லாம் சொல்லி வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூட்டு போறாங்க தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு போறாங்க கூப்பிட்டு வீட்டுல போய் மனைவியத்தை கேக்குறாங்க ஏதாவது வீட்டுல சாப்பிட இருக்குதான்னு சொல்லி சொன்னாங்க பால் இருக்குது யார் கொடுக்குதுன்னு கேட்டாங்க இன்னார் அன்பளிப்பாக கொடுத்தது என்ன சதவா கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்கன்னு விசில எல்லாத்தையும் தோழர்களுக்கு கொடுத்துருவாங்க அன்பளிப்புனா சாப்பிடுவாங்க யார் அன்பளிப்பா கொடுத்தது இன்னார் கொடுத்தது அபுஹொரின் ஒரு சந்தோஷம் இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பசிக்காது அந்த அளவுக்கு தேவையை நிறைவேற்றுவதற்கு குடிக்க பால் இருக்குதுன்னு சந்தோஷம் மனசுல ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல நவி என்ன சொன்னாங்க அபுஹரால இந்த நம்முடைய மதரசா திண்ணை தோழர்கள் மதரசா இருக்குது அங்க இருக்கிற எல்லாத்தையும் கூட்டம்ட்டாங்க இருக்கிறது ஒரு கோலையில பால் இருக்குது நமக்கு மட்டும் கொடுத்தா நம்ம வயிறு நிரம்பு நினைச்சோம் ஆனா எல்லாத்தையும் கூட்டு வர சொல்றாங்களே அவருடைய சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது ஆனா நமிசலாக அப்படி உருவாக்குறான் அந்த இருக்கிற கொஞ்சமும் கூட எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பது சினாசனுடைய தெரிய எல்லாத்தையும் கூட்டுவான்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் அலை தோரப்பட்டாங்க எல்லாத்தையும் கொடுக்க சொல்றாங்க நிமிஷாசன் ஒவ்வொருத்தரா பிடிக்கிறாங்க அந்த ஒரே கோலையிலிருந்து எல்லாம் பறக்க செய்யும் பெருமானாருடைய அந்த கரங்களை கொண்டு எல்லாம் பறக்க செய்யும் ஒவ்வொருத்தரா பிடிக்கிறாங்க அபுகரையின் அவருக்கு ஏக்கம் தனக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ ஒரு பசியில் இருக்கிற மனிதனுக்கு என்ன ஏற்படுமோ அந்த நிலைமையில் அவர் துடிக்கிறாரு கடைசி எனக்கு விஷயம் இருக்குதான் இல்லையான்னு தெரியலன்னு சொல்லி எல்லாரும் குடிச்சு முடிச்சுட்டாங்க இப்ப நமஸின் போய் கொண்டு குடுத்தாங்க இப்பயாவது தனக்கு தருவாங்கன்னு பார்த்தா அவங்க குடிக்க போனாங்க குடிக்க போனவங்க நிறுத்திட்டு என்ன அபோஹரையரா நாம ரெண்டு பேரும் தான் குடிக்க வேண்டியது இல்லையான்னு கேட்டாங்க நானும் நீயும் ரெண்டு பேரும் தான் குடிக்க வேண்டியதுக்கு அப்படித்தானேன்னு சொல்லி யிறு நெறஞ்சு போச்சு இவ்வளவுதான் எனக்கு இதுக்கு மேல குடிக்க முடியல சொன்னதால நான் சொல்ல வந்த விஷயம் என்ன இந்த பசியின் அந்த கடுமையான கொடுமையான நேரத்தில் கூட எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கிற ஒரு உன்னதமான நிலை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அவருக்கு அபோஹொர குடிச்சிட்டு மிச்சம் இருந்தது இறுதி இதர சுல்சல்லா அலிசன் அவர்கள் குடித்தார்கள் அருமையானவர்களே இந்த விட்டு கொடுக்கக்கூடிய குணம் நமக்கு தேவை இருந்தாலும் பிறருக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய இந்த உயர்ந்தகல் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்குதா யோசிச்சு பார்க்கணும் எப்படி இருந்தாங்க நம்முடைய கடந்த கால முஸ்லிம்கள் முஸ்லிம் சமுதாயம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இடத்துல வர வேண்டும் இருந்து கொண்டிருக்கிறோம் காலாக அதனால இந்த கடந்த கால உமத்தினுடைய இந்த சரித்திரங்கள் இந்த சகாபாக்களுடைய உன்னதமான இந்த வரலாறுகள் இதையெல்லாம் படித்து நம்முடைய குணங்களை மாத்தணும் நம்முடைய சிந்தனையை மாத்தணும் நம்முடைய செல்வம் வீடு கட்டுவதற்கு அல்ல நம்முடைய செல்வம் வெறும் திருமணத்திற்கானது அல்ல இந்த சிந்தனையோ கண்டிப்பா உருப்படும் காசு என்பது வீட்டுக்கும் கல்யாணத்திற்கும் இதுதான் நம்ம ஆழமா பதிய வச்சிருக்கிறோம் அதனால இந்த சிந்தனைய தயவு செய்து மாத்தணும் பழக்கங்களை மாத்தணும் கல்யாணத்துல ஒரு காலத்துல வெவ்வேறு பழக்க வழக்கங்கள் இருந்தது அதெல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு பெருமையா சொன்னா அடுத்து புது புது பழக்கம் நிறைய வருது கல்யாணத்துக்கு முன்னால ஒரு விஐபி சாப்பாடு அப்படின்னு ஒரு புது விதிகள் புது விதமான பழக்க வழக்கங்கள் மொத்தத்துல சாப்பாட்டுல இவ்வளவு செல்வத்தை அளிக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்க முடியும் அந்த சந்தோஷத்தை ஒரு ஏழை மாணவனுக்கு கல்விக்காக கொடுங்க ஒரு புதுசா இஸ்லாத்தி தலைவிய ஒருவனுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுங்க அதுதான் நமக்கு உண்மையான மகிழ்ச்சி எனவே அருமையானவர்களே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நேற்று எப்படி இருந்தோம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் அப்ப நம்முடைய இந்த நாட்கள் பூரவீன கடந்த காலத்தை விட மோசமா இருக்குது என்ன சொன்னாங்க கடந்த விட இன்றைய தினம் மோசமாக இருந்தால் அவன் சாபத்திற்குரியவன் எனவே அல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் இந்த இஸ்லாமிய புத்தாண்டிலே நல்ல உணர்வுகளை நாம் உருவாக்க வேண்டும் இந்த சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கணும் அந்த அஹலாப்புகள் உயர்ந்த குணங்கள் வருவதற்கு அல்லா தோப்பியம் செய்ய வேண்டும் அருமையானவர்களே இத்தகைய சமூகம் ஒரு பக்கம் தனிப்பட்ட குணங்கள் ஒழுக்க ரீதியாக நிறைய வீழ்ச்சியில இருக்கிறோம் இன்னொரு சமுதாய ரீதியாக பார்த்தா சமூகம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஏராளமான சித்தனாக்கள் ஏராளமான குழப்பங்கள் பல்வேறு விதமான சித்தனாக்களை சந்திக்கிறோம் ஒன்று காசு பணம் இந்த சித்தனா பெருமனார் சொன்னார்கள் இன்னலி குள்ளி உம் மத்தியின் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் எல்லாவற்றையும் சூழ்ச்சி அறியணும் எல்லாத்தையும் சூழ்ச்சி போட்டுறோம் ஒரு மனுஷன் முத்தபியாக ஆகணும்னு சொன்னா ஹராமை விடுவதனால் மட்டும் அல்ல ஹராம விட்டா மட்டும் முத்தபி இல்ல மாறாக சில காரியங்கள் ஹலாலாக அனுமதி அளிக்கப்பட்டதாக அந்த அனுமதி அளிக்கப்பட்ட காரியங்களை கூட கைவிடுகிற போதுதான் ஒரு மனுஷன் முத்தகையாகும் இன்னைக்கு அந்த ஹராம் பார்க்காம அது ஒரு புக்க சித்தனா இன்னொரு சித்தனா என்ன பெண்களுடைய சித்தனா பெருமனார் சிலதாலிசன் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உண்மத்தில் எனக்கு பிறகு நான் அதிகம் பயப்படுவது பெண்களுடைய சித்தனாவை பெண்களுடைய குழப்பத்தை அது அண்மை காலத்தில் விவரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பெண்களால் இத்தகைய ஒரு சித்தனாவை இந்த சமுதாயம் சந்திக்கிறது என்பதை சொல்லி தெரிய வேண்டியது இல்ல எல்லா வகையிலும் பெண்களாலதான் சித்தனாவுக்குள்ள ஆக்கப்படுறோம் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்களுடைய நில நாளுக்கு நாள் மிக மோசமாக போய்கொண்டிருப்பதையும் பார்க்கிறோம் ஒரு காலத்தில இருந்த பெண்கள் அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட பெண் சமுதாயத்தை உருவாக்கி இருந்தாங்க அத்தாவுக்கும் விருப்பம் இல்லை அம்மாவுக்கும் விருப்பம் இல்லை ஒரு பையனை நிக்கா செய்யறதுக்கு ஆனா யார் விரும்புனாங்க சொல்சனதா ஆலோசனை விரும்பினாங்க அதனால ஒரு வாலிப பெண் ஒரு அழகான குடும்பத்து பெண் சிறந்த குடும்பம் செல்வம் அழகு எல்லாம் அந்த பெண்ணிடத்துல இருக்குது ஆனா அந்த பெண்ணுக்கான மாப்பிள்ளையை தேர்வு செய்யறது யார் அந்த பெண்ணும் அல்ல அந்த பெண்ணுடைய பெற்றோரும் அல்ல அல்லாவுடைய தூதர் தேர்வு செய்யறாங்க யாரை தேர்வு செய்யறாங்க ஒன்றுமே இல்லாத ஒரு சகாபி ஒரு வசதியும் இல்ல செல்வமும் இல்ல எந்த செல்வாக்கும் இல்ல ஜூலை ஒரு சாதாரண மனிதர் இப்ப அந்த பெண்ணுடைய பெற்றோருக்கு விருப்பம் இல்லை என்னுடைய மகளுக்கு இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி மாப்பிள்ளையாக தேர்வு செய்வது ஆனால் அந்த பெண் என்ன சொன்னால் அல்லாவுடைய தூதர் யாரை விரும்பினார்களோ அவர் என்னுடைய கணவர் நீங்க ரெண்டு பேரும் விரும்பினாலும் சரிதான் வெறுத்தாலும் சரிதான் அல்லாவுடைய தூதருடைய விருப்பம் என்ன விருப்பம் அந்த பெண் யாரை நிக்கா செஞ்சாங்க பெருமானார் காட்டிய அந்த வாலிபரை நிக்கா செய்தார்கள் அவர்கள் பெ வாழ்க்கையை ஒரு நாளும் கஷ்டமா கிடாது இது அன்னைக்கு இருந்த பெண் பெருமா நான் சொன்னதற்காக ஒரு வாரிபான நிக்க செஞ்சாங்க இந்த சமுதாயத்து பெண்கள் இன்றைய நமது காலத்து பெண்கள் எல்லாம் பாதுகாக்கணும் என்னதான் மாட்டு சமூகத்து ஆண்கள்கிட்ட கண்டாங்களோ தெரியல முஸ்லிம் சமுதாயத்தில் அழகான வாலிபர்கள் இருக்கிறாங்க முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அழகு யார்கிட்டையும் கிடையாது அழகிலும் சரி செல்வத்திலும் சரி அந்தத்திலும் சரி ஆனாலும் எப்படி நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள் மயக்கப்படுகிறார்களோ தெரியவில்லை ஏதோ ஒரு மாய வலையில சிக்கி விடுகிறார்கள் அந்த சித்தனாவையும் இந்த ஊமத்து அண்மை காலமாக சந்திக்கிறது விரிவாக சொல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயத்த நாம சுட்டி காட்ட வேண்டிய தொடர்ந்து நான் சொல்லி கொண்டு வருகிற விஷயம்தான் இதுபோன்ற விஷயங்கள் நடக்காமல் இருப்பதற்கு நம்ம எல்லாருமே பொறுப்பாளிகள் ஒரு மஸ்ஜிது அந்த மஸ்ஜி முத்தவல்லி அந்த மஸ்ஜி இமாம் மஹல்லா மக்கள் எல்லாருமே பொறுப்பாளி சமூகத்தில் ஒரு பெண் வலித வரி கூடாது என்னெல்லாம் பொறுப்பாளி அதே நேரத்தில் மீறி சம்பவங்கள் நடந்து விட்டால் சில சம்பவங்கள் நடந்திருது அதை எப்படி கையாளணும் அதை எப்படி அணுகணும் இதுவும் நமக்கு ரொம்ப தேவை மீறி சம்பவங்கள் நடந்து விட்டால் முதல்ல நாம செய்யக்கூடிய தவறு என்னன்னா அந்த சம்பவத்தை பரப்புறோம் இதுதான் நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் வாட்ஸ்ஆப்ல பரப்புறோம் ஒரு தீமையை பரப்புவதற்கு அல்லா விரும்புறதே இல்லை திருக்குறானுடைய ஆறாவது அத்தியா ஆறாவது என்ன அதுலாகுல் ஜஹரபி சூறி ஒரு தீமையை பகிரங்கப்படுத்துவதை அல்லா விரும்புவதே கிடையாது ஒரு நல்ல காரியம் நடந்தா அதை சொல்லுங்க அதை பரப்புங்க நம்ம யாராவது அதை செய்யறோமா ஊர்ல எத்தனை பேர் நிறைய நல்லது செய்யறாங்க ஆனா ஒரு நல்லதை நம்ம பரப்புற பழக்கமே கிடையாது ஆனா என்னன்னா ஒரு தீமையை மட்டும் பரப்புறோம் என்ன காரணம் நம்முடைய உள்ளங்களும் அந்த தீமையை ரசிக்குது அந்த தீமையை விரும்புகிறது அதனால என்ன பண்றோம்னா ஒரு தீமையை போய் பரப்புறோம் ஒரு பெண் வலிதவதி விட்டால் நாம் கவனிக்க முதல்ல அந்த தீமையை பரப்பக்கூடாது இதுதான் முதல்ல என்ன செய்யறான்னு சொன்னா அந்த பெண் யாரோடய ஓடி போட்டான்னு சொல்லி அவ பேர போடுறது ஊற போடுறது தாய் தந்தையில் போடுறது இதனால அந்த குடும்பம் எவ்வளவு மன நம்ம யோசிக்கணும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாகவும் இருக்கும் அவங்க ஒண்ணு மோசமான குடும்பம் அல்ல சில நேரங்கள்ல இந்த தவறு கூட நடக்கலாம் இப்படி பரப்புறதுனால அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து அல்லா பாதுகாக்கணும் இசலாத்த விட்டு வெளியே போயிடுறாங்க கேவலப்படுத்திட்டாங்க அதனால இது போன்ற காரியங்கள் நடக்கிற போது வாலிபர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இந்த செய்தியை பரப்புறது பெரிய நன்மையான காரியம் அல்ல நிறைய கூலிய கொடுப்பான்னு நினைச்சுக்கிறாங்க அல்லாவுடைய கோபத்திற்கு அதனால முதல்ல நாம அதை செய்யக்கூடாது என்ன பண்ணணும் நடந்து டிசி என்ன பண்ணணும் நடந்த பிறகு பல காரியங்கள் பக்குவமாக கையாளப்படணும் என்ற வரைக்கும் எந்த பையனோடு வலித வரி போனாலும் அந்த பையனை முயற்சியில இறங்கணும் நடந்துடுச்சு இனி ஒன்னும் செய்ய முடியாது நாம வந்து இஸ்லாமிய நாட்டுல இல்ல இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இது முஸ்லீம் அல்லாத ஒரு நாட்டுல நாம சிறுபான்மையினராக இருக்கிறோம் அந்த பையனை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அழகான முறையில கண்ணியமான முறையில அவனுக்கும் தாவா செய்வோம் குடும்பத்தையும் இஸ்லாமத்தை விட்டு வெளியே வெளியேற்றி விடக்கூடாது இது சமீபத்தில் வலைத்தளங்கள் வாட்ஸ்ஆப்ல என்ன நடக்குது என்பது உங்களுக்கு விரிவா தெரியும் அதையெல்லாம் விரிவாக ரொம்ப சொல்றதுக்கும் இந்த இட பொருத்தமும் அல்ல இரண்டாவது இது போன்ற சந்தர்ப்பங்கள்ல இஸ்லாமிய பேர்ல இருக்கக்கூடிய வேறு சில அதாவது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல விவாதங்கள்ல பங்கெடுக்கக்கூடிய சிலர் அவங்க உலமாக்களுடைய சில நிலைப்பாட்டை விமர்சிக்கும் ஆரம்பிச்சிடலாம் குரானுடைய சில ஆயத்துக்களை தப்பா விளக்கம் சொல்றது ஒரு ரெண்டு ஆயத்து இருக்குது இந்த ஆயத்துக்கு எல்லாரும் தப்பான விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறான் ஒண்ணு லக்கும்தீனுக்கும் ஒழியதீன் இந்த ஆயத்துக்கு நம்ம செய்யற அநியாயம் கொஞ்சம் கொஞ்சம் வரல இந்த ஆயத்தை எல்லா சாமியார்கள் வாங்கினே நம்ம ஓத வச்சு பெருமப்படுறோம் சாமியார்களை பூரா கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு லக்கும்தீனுக்கும் ஒழியதீன் ஆஹா இந்த ஆயத்தை அந்த சாமியார் ஓதுறாருன்னு பெருமைப்படுறோம் இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் அவங்க மார்க்க அவங்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் இந்த அர்த்தத்தில் மாற்று மதத்தவருக்கு இந்த ஆயத்தை சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த ஆயத்துக்கு அந்த அர்த்தமே இல்லைன்னு லக்கும்தீனுக்கும் வலியதீன் இதற்கான அர்த்தத்தை நம்ம தப்பா வழங்கியிருக்கிறோம் இந்த ஆயத்தை எப்ப இறங்கிச்சு தெரியுமா லக்கும்தீனுக்கும் வலியதின் மக்கா காப்பிரர்கள் அவங்களுடைய அந்த அடைப்பு பணி தீவிரமான நேரத்தில் எந்த சோதனை வந்தாலும் விடமாட்டேன் அப்படிங்கிற உறுதியான நேரத்துல அவங்க ஒரு சமரச முயற்சிக்கு வந்தாங்க என்ன சமரச முயற்சி தெரியுமா சரி நீங்க ஏகத்துவ கொள்கையில இருக்கீங்க நாங்க என்ன வச்சுட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு கலப்பு மதத்தை உருவாக்கிடுவோம் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வோம் உங்க மதத்துல நாங்க இருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு எங்க மதத்துல நீங்க இருக்கீங்க எல்லா மதமும் சம்மதம் எம் மதமும் சம்மதம் இப்படி ஒரு சமரச முயற்சிக்கு யாரு வந்தாங்க மக்கா முஷிரிக்குகள் வந்தாங்க அப்பதான் இந்த ஆயத்த இறங்குது லக்ம்தீனுக்கும் ஒலியதனுக்கு என்ன அர்த்தம் என் மார்க்கம் உன் மார்க்கம் ஆகாது உன் மார்க்கம் என் மார்க்கம் ஆகாது இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் கொடுத்து சொன்னா எல்லா மதமும் சம்மதம் நல்லா சொல்லிட்டான் இது குரானுக்கு இழைக்கிற அநீதி இந்த ஆயத்திற்கு இருக்கிற அநீதி எல்லா மதமும் எப்படி சமமாக முடியும் நாம போதிக்கிறது நாம சொல்றது தொகை ஏகத்துவம் அவங்கள்ட இருக்கிறது சிறுக்கு இளைஞ ரெண்டு எப்படி ஒன்றாக முடியும் அப்ப இந்த ஆயத்துக்கு ஒரு தப்பான அர்த்தத்தை சிலர் இது பண்றாங்க ரெண்டாவது குரான்ல இன்னொரு ஆயத்திற்கு லாய்கராகி மார்க்கத்தில் கட்டாயம் இல்லை இந்த ஆயத்தை சில அறிவுஜீவிகள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பெண் வந்து இன்னொருத்தனோட போனது சரிதான் நம்ம எல்லாம் கட்டாயப்படுத்த கூடாது மார்க்கத்துல கட்டாயம் இல்லை மார்க்கத்துல நிர்பந்தம் இல்லை இந்த ஆயத்து அல்ல யாருக்காக இந்த ஆயத்தை சொல்லி இருக்கிறான் மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை அப்படின்னா முஸ்லீம்கள் கட்டாயம் இல்லை யாருக்கு இந்த ஆயத்து சொல்லப்பட்டது இந்த ஆயத்தையும் தவறாக இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சுங்கிற பின்னணி ஆசைன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் அதற்கான அவகாசம் இல்லை ஆயத்தினுடைய கருத்து என்னன்னா இஸ்லாத்தை ஏற்காத முஸ்லீம் அல்லாத ஒரு மத மதத்தில் இருக்கிறார் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறார் அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது ஒரு இந்துவை நீ முஸ்லீமாக கட்டாயப்படுத்தக்கூடாது ஒரு கிறிஸ்தவரை நீ முஸ்லீமாக கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படித்தான் இஸ்லாமிய ஆட்சி நடந்த காலங்களிலும் எந்த மாற்று மதத்தவரையும் இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்று கட்டாயப்படுத்தப்படல இது அவங்களுக்கான சட்டம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கட்டாயப்படுத்தக்கூடாது ஆனால் இது முஸ்லிம்களுக்கு அல்ல முஸ்லிம்களும் இந்த ஆயத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆயத்தை தவறா புரிஞ்சுகிட்டு இது லாய்க்காக பிடித்திருக்கிறான் அந்த பெண் யாரோட போனா என்ன யார கல்யாணம் பண்ணா என்ன அப்படின்னு சில பேரு சில அறிவுஜீவிகளாக கருதப்படுகிற சிலர் இந்த ஆயத்தை வச்சு தவறா விளையாடுறாங்க உலமாக்கலை கண்டிக்கிற மாதிரி உலமாக்கலை இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் சில பேர் எழுதி வச்சிருக்காரு நம்ம அவர்களையும் கண்டிக்கிறோம் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தில் அவங்கதான் பெரிய ஆளுகளா கருதப்படுறாங்க மீடியாக்கள் முஸ்லிம்களுடைய பிரச்சனையை ஒளமாக்களை வச்சு அணுகாம இந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் அணுகுது எனவே இவர்களுடைய இந்த கோட்பாடும் தவறு நான் அந்த ஆயத்தை பத்தி சுருக்கமா சொல்றேன் பெருமானார் செலதா ஆலீசன் அவர்கள் மதீனா வர்றதுக்கு முன்னால மதியனால யூதர்கள் நிறைய இருந்தாங்க இந்த யூதர்கள் மதீனாவால் அந்த மக்கள் இருக்கிறாங்க பிரஜைகள் ஹவுஸ் கதரத்ங்கிற கூட்டத்தினர் அந்த மக்களை மிரட்டி மிரட்டிதான் வச்சிருந்தாங்க நாங்கள்லாம் வேதக்காரர்கள் நம்ம நாட்டுல எப்படி பிராமணர்கள் தாத்தப்பட்ட மக்களை வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி யூதர்கள் மதீனாவுடைய மிரட்டி வச்சிருந்தாங்க வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்காது மலட்டுத் தன்மை நிறைய இருந்துச்சு ஒரு நேர்ச்சி பண்ணிக்குவாங்க எங்களுக்கு குழந்தை பிறந்தா பிறக்கிற முதல் குழந்தைய யூத மதத்திற்கு மாற்றி இது மதீனாவாசிகள் செய்து வந்த நெரிசல் குழந்தை பிறந்தா முதல் குழந்தை யூத மதத்துக்கு மாத்திருவாங்க இப்படி நிறைய அந்த அன்சாரிகள் சொல்றோம் இல்லையா இஸ்லாத்துக்கு முன்னால அவருடைய சில குழந்தை முதல் குழந்தைக்கு பிறகு அது ஊற யூத யூத மதத்துல இருக்கும் இந்த நிலையில அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு வர்றாங்க மதீனா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க இவங்க இஸ்லாத்துக்கு வருகிற நேரத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு குழந்தை மூத்த குழந்தை யூத மதத்துல தாய் தந்தையர்கள் முஸ்லீமா இருக்கிறாங்க மூத்த குழந்தை யூத மதத்துல இருக்குது இப்ப இந்த பெற்றோர்கள் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அந்த மூத்த குழந்தைகளை இஸ்லாத்தை ஏற்கும்படி வற்புறுத்தினாங்க அந்த நேரத்தில் கட்டாயப்படுத்த இஸ்லாத்துக்கு கொண்டு வராதிங்க ஆதாரங்களை சொல்லுங்க தெளிவாக எடுத்து வைங்கள் விளங்கி வரட்டும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்கு கொண்டு வராதிங்க அதுக்காக தான் இந்த ஆயத்து அறளப்பட்டதே இந்த ஆயத்துக்கு அர்த்தம் ஒரு முஸ்லிம் பெண் எந்த மாற்று மதத்தவனோடும் செல்லலாம் மார்க்கத்தில் அவ்வளவு போய் கட்டாயப்படுத்தக்கூடாது இது முஸ்லீமுக்கு சொல்லப்பட்டது அல்ல அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல ரெண்டு கூட்டம் விளையாடுது ஒரு கூட்டம் இந்த வாட்ஸ்ஆப்லயே கிடக்கிற ஒரு கூட்டம் அது அந்த செய்தியை பரப்பி அந்த குடும்பத்தை கேவலப்படுத்தி அவங்கள சங்க சங்கடத்துக்குண்டாக்குற ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் யாருன்னா இந்த மாதிரியான சமூகங்கள் சமயத்தில் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிற சில பேரு தங்களை அறிவுஜீவி என்று கருதுகிற சில பேரு குரானுடைய ஆயத்துகளுக்கு தவறான அர்த்தங்கள் கொடுப்பது இப்படி ரெண்டு விதமான ஃபித்னாக்கல்ல நம்ம மாட்டி முடிச்சுட்டு இருக்கிறோம் அந்த வகையில்தான் சகோதரர்கள் அவ்வப்போது இது போன்ற சில சம்பவங்கள் சமீப காலமாக எல்லா ஊர்லயும் நடக்குது இந்த ஊர் அந்த ஊர் என்று கிடையாது நாம செய்ய வேண்டிய பொறுப்பும் நடக்காமல் இருக்க என்ன செய்வது வழிகாட்டுதல்களை பார்க்கிறகு அந்த சம்பவத்தை பெருசாக்குறதுல அது பல பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதுதான் சமீபத்தில் நாம கண்ட உண்மை இப்ப நடந்த ஒரு தஞ்சை மாவட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனையும் பெரிய பூதாகாராய் நிறைய எதிர்வினைகளை அது சந்தித்துக் கொண்டிருக்குது அதுல வந்து ஒரு இந்து சித்தாந்தி போன திளைத்து போன ஒரு ஆளுடைய ஆடியோக்கள் மடையர்கள்ட்ட பேச மாட்டாங்க முட்டாள்கள் பேச வந்தா ஆளவுடுப்பா சலாமன் ஆள விடுக்குனா விளக்கம் சொல்ல தேவையில்லை உனக்குனா விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல சலாமன் என்று அல்லாம் சொல்லி தரான் அவனுக்கு போய் நம்ம என்ன விளக்கம் சொல்ல வேண்டி வரட்டும் இஸ்லாமத்தினத்துக்கு வ கலவரத்தை தூண்டி விடுற மாதிரி முஸ்லிம்களுக்கும் ஒரு மாற்று சமூகத்துக்கு மத்தியில உள்ள இணக்கமான சூழலை கெடுக்கிறதுக்காண்டி அவன் பேசறான் நம்ம அவன் கிட்ட பேசணுங்கிற பேருல நம்ம ஒரு கலவர சூழ்நிலைக்கு இடமளித்துவிடவும் கூட அருமையான ஒரு விலை இந்த காலத்தினுடைய இந்த பெண்களால் ஏற்படுகிற சித்தனாக்கள் மிகுந்த தோலைக்குரிய விஷயம் இது இது சமுதாயத்தினுடைய பொறுப்பு ஒவ்வொரு மகன்லாவிலும் இது குறித்த விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு நம்முடைய படிக்கிற அந்த பெண்களுக்கு அழகான முறையிலே சில விஷயங்கள் எடுத்து சொல்லப்பட வேண்டியது இருக்கிறது எல்லாமல்ல அல்லாஹ் இந்த புத்தாண்டில நம்மை நாமை மாற்றிக்கொள்வதற்கும் நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வதற்கும் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வதற்கும் எல்லாமே அல்லாஹ் செய்வானாக இன்ஷா அல்லா இங்கு மகரத் துறைக்கு பிறகு பெண்களுக்கான சிறப்பு பயன் நடைபெறும் அடுத்த வாரம் ஆஷூராவுடைய நாளாக இருக்கிறது மொஹர்ரம் திரை ஒன்போது பத்து நோன்பு வைப்பது சொன்னது மொஹர்ரம் பத்தாவது நாள் ஆஷூரா அடுத்த வெள்ளிக்கிழமை மொஹர்ரம் பத்தாக இருக்கிறது சுல்சல்லா அலிசன் அவர்கள் மதீனா வந்த நேரத்திலே யூதர்கள் எல்லாம் ஒரு நாள் நோன்பு வைப்பது வைத்திருப்பதை பார்த்தாங்க கேட்டாங்க ஏன்பா இன்னைக்கு நோன்பச்சிருக்கீங்கன்னு சொல்லி யூதர்கள் சொன்னார்கள் இந்த நாள் மூசா அலி இஸ்லாமை அல்லாஃபர் அவனிடமிருந்து காப்பாற்றிய நான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக நாங்கள் நோன்பு வைக்கிறோம் பெருமனார் சொன்னார்கள் மூசா அலி இஸ்லாமை விட மூசா அலி இஸ்லாமுக்கு உங்களை விட நாங்கள் கூடியவர்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் அறிவிப்பு செஞ்சாங்க நீ காலையில எஞ்சி யார் எதுவுமே சாப்பிடலையோ அவங்க நோன்பு வைக்கட்டும் இன்னைக்கு ஆசுராவுடைய நான் காலையில எஞ்சது முதல் யார் சாப்பிட்டுட்டாங்களோ மிச்சம் இருக்கிறனால நோம்பாலியாக இருக்கட்டும் எதுவும் சாப்பிடாம இருக்கட்டும் பதினோராம் ஆண்டு வரை பெருமானால் ஆசுராவுடைய நோம்பு ஒரு நோம்பு வச்சாங்க குழந்தைகளை என்ற பெருமணி சொல்றாங்க நாங்க ஆசூரா நோம்பு குழந்தைகளையும் வைக்க சொல்லுவோம் அந்த குழந்தைகள் அழுதா விளையாட்டு பொருள்களை கொடுத்து சமாளிப்போம் இப்போ பதினோ பத்து வருடங்கள் ரசில் சனிதாசினவர்கள் தொடர்ச்சியா வச்சிருக்கிறாங்க அவங்க மரணிக்கிற அந்த ஆண்டு சொன்னாமஸ்வரால் ஒரு நாள் மட்டும் வைக்காதீங்க யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் ஒன்பது பத்து அல்லது பத்து புல நாட்கள் சொல்வார்கள் ஆஷுரான ஒன்பை மூன்று விதமாக வைக்கலாம் மூணு விதமாக வைக்கலாம் ஆஷுவரான ஒன்று ஒன்பது பத்து பதினொன்னு மூணு நாளுமே வைக்கலாம் இது ஒரு தரம் இது ஒரு தரம் ஒன்பது பத்து பதினொன்னு மூணு நாளும் வைக்கலாம் இரண்டாவது தரம் என்னன்னா ஒன்போது பத்து மட்டும் வைக்கிறது இது ரொம்ப சிறந்தது ஒன்பது பத்து ஆக கடைசி தரம் என்ன பத்து வைக்கிறது பத்து வைக்கிறத விட வியாழன் வெள்ளி வைப்பது ஒன்பது பத்து வைப்பதா இந்த நோன்பை பற்றி பெருமா நான் சொல்லுவார்கள் சியாமல் ஆசூரா உடைய நோன்பானது கடந்த ஆண்டிலே நடந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாட்ட பரிகாரமாகும் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார்கள் மிகவும் ஆதாரபூர்வமான ஹதீதுகளில் வந்துள்ள ஒரு சுன்னத்தான ஒரு நோன்பு தான் இந்த ஆசுராவுடைய நோன்பு மூன்று பத்துகள் சிறப்புடையது ரமதானுடைய கடைசி பத்து துல்ஹனுடைய முதல் பத்து மொஹர்ரமுடைய முதல் பத்து அந்த வகையிலே ஆசுராவுடைய நாள்ல நோன்பு வைக்க வேண்டும் சொந்த பந்தங்களுக்கு தாராளமாக செலவழியுங்கள் அல்ல இந்த நாளில் செலவழிப்பதுனால ஆண்டு முழுவதும் செழிப்பை தருகிறான் அதனால ஆசுரா நோன்பு அலட்சியமா எடுக்காதீங்க வலியுறுத்தப்படாத சில நோன்புகள் விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துறோம் ஆக வலியுறுத்தப்பட்ட இந்த ஆசுரா நோன்ப ஊர்ல பல பேர் வைக்கிறதே கிடையாது சில ஊர்கள்ல ஆசுரா நோம்பு ரமதான் மாதிரி வைக்கிறான் ரமதான் மாசம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது ஆனா அந்த இங்க இன்னும் வரலைங்கிறது வருத்தமா இருக்குது அதனால யாரும் அந்த நோன்பை தயவு செய்து தகுந்த காரணங்கள் இல்லாம தவற விடாதீர்கள் ஒரு சிறப்பு மிகுந்த நோன்பாக இருக்கிறது மகிழ்வுக்கு பிறகு பெண்களுக்கான பயான் நாமஞ்சலத்தி பாஜர் வீட்டிலே நடைபெறும் கலந்து கொள் அடுத்து ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்முடைய பேராசிரியர் கொள்கை சம்பந்தமாக ஹரீஸ்கலை வல்லுனர் அவர்கள் எழுதிய அகீதா தஹாவியா என்கிற ஒரு கொள்கை நூல் அந்த நூலை வந்து தமிழாக்கம் செஞ்சிருக்கிறாங்க குழப்பமான இந்த காலகட்டத்துல அலுசன தூர்ஜமா கொள்கை என்ன என்பதை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூல் பல நிசுவான்கள்ல அதை இப்போது பாடத்திட்டமாகவும் ஆக்கியிருக்கிறாங்க அந்த நூலின் ஷால் தான் வெளியிட விற்பனைக்காக இருக்கிறது எல்லோரும் ஆங்கில பயன்பெறுமாறு கேட்டுக்